வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நானூறாவது செய்தி சேவை மார்ச் 23 மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் வருகிற மக்களவை தேர்தலையொட்டி பிபிசி தமிழ் சார்பாக கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற தமிழர் குரல் என்ற நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் டி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாஜக செய்தித் தொடர்பாளர் நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள கோம்பைப்பட்டி கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வசிக்கின்றனா் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத தமிழக அரசை கண்டித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாலிதீன் பைகளை திருட்டுத்தனமாக விற்று வந்த நெய்வேலியைச் சேர்ந்த அம்மன் ஏஜென்சி உரிமையாளரின் லோடு வாகனத்தை பறிமுதல் செய்து குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்தது தென்னக ரயில்வே திடீரென எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பல மின்தொடர் வண்டிகளை நேற்று சென்னையில் ரத்து செய்தது மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஆந்திர முன்னால் முன்னாள் முதல் மந்திரி ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் மறைவுக்கு பின்னர் அவரது மகனான ஜெகன்மோகன் ரெட்டி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி தலைவராக தொண்டர்களை வழிநடத்தி வருகிறார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் யாசின் மாலிக்கின் ஜே அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்தது பீகாரில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடையேயான மகா கூட்டணியில் தொகுதி பங்கிடு நிறைவு பெற்றுள்ளது புல்வாமா தாக்குதல் குறித்து குற்றம் சாட்டிய அகிலேஷ் யாதவ் மத்திய அரசு தானே ராணுவம் போல செயல்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து ஐயா கண்ணு உட்பட நூத்தி பதினோரு விவசாயிகள் போட்டியிட உள்ளனர் பீகார் மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதாதள கூட்டணியின் காங்கிரசுக்கு ஒன்பது மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஓலா கார் சேவையை உடனடியாக ரத்து செய்ய கர்நாடக அரசு அதிரடி உத்தரவிடுத்துள்ளது சன்னி தியோல் பூனம் தில்லான் ஹர்பஜன் சிங் ஆகிய பஞ்சாபில் பாலிவுட் நட்சத்திரங்களை போட்டியிட வைக்க பாஜக யோசனையில் உள்ளது தேர்தல் நெருங்குவதால் நகர்பகுதிகளில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்க வேண்டும் என நாராயணன் என்பவர் மதுரை ஐகோர்ட் கிளையில் தொடர்ந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கூட்டம் நடத்த அனுமதிக்கவே கூடாது என உத்தரவிட்டுள்ளார் உலகச் செய்திகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகை நிவேதா பெத்துராஜ் கோயில் முழுவதும் போஸ்ட் கொடுத்த படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நிகழ்ந்த போர்க் குற்றங்களை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வெளிநாடுகளை சேர்ந்த நீதிபதிகளை சேர்க்க வேண்டும் என அந்நாட்டின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுள்ளது சீனாவின் கிழக்கே யான்சஙங் நகரில் அமைந்த ரசாயன ஆலை ஒன்றில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா எதிராக இந்தியா தோற்றது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இங்கிலாந்து திண்டாடியது ஆகவே உலக கோப்பையை வெல்லப்போவது யார் என மெக்ரா கணிப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி கிரிக்கெட் போட்டிகளுக்கு இந்தியாவில் ஒலிபரப்ப மத்திய அரசு தடை விதித்தமைக்கு பதிலடியாக ஐ பி கிரிக்கெட் போட்டிகளை பாகிஸ்தானில் ஒலிபரப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது பிரபல கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர் பாஜகவில் இணைந்துள்ளார் நான்கு வருடங்களாக சி அணியை தோற்கடிக்க முடியாத ஆர் அணி தோனியின் சவாலை முறியடிப்பாரா விராட் கோலி என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் உலகக்கோப்பையை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய அணியை உற்சாகப்படுத்துவதற்காக இருபத்தி நாடுகளில் இருந்து சுமார் எட்டாயிரம் பாரத் ஆர்மி ரசிகர்கள் இங்கிலாந்து செல்ல உள்ளனர் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்